தலைப்பு வாழ்க்கை பல நேரங்களில் பல விஷயங்களை வாழ் வெறுப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் தோன்றலாம் ஆனால் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ ஒரே வழி எல்லா பிரச்சனைகளும் நாளை மாறும் என்று நினைத்தால் அனைத்து பிரச்சனைகளையும் சரியாகிவிடும் நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கைக்கு அவசியம் படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச் புத்தூர் ஜி ரேவதி கணேஷ்